வணக்கம் நெயர்களி நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜூன் மாதம் ஆறாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஆறுநூத்தி ஆண்டு சத்ரபதி சிவாஜி அவர்கள் மராட்டிய தேசத்தின் மன்னராக முடிசூட்டிக்கொண்டாா்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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு சோய்ஸ் பதினொன்று விண்ணுக்கு செலுத்தப்பட்டது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எழுநூத்தி தொன்னூத்தி ஆண்டு அலெக்சாண்டர் புஸ்கின் ரஷ்ய எழுத்தாளர் மற்றும் கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சுஹர்ணு இந்தோனேசியாவின் முதல் அரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு சுனில் தத் இந்திய திரைப்பட நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு சுப்பிரமணிய ராஜு தமிழ் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு பாவனா இந்திய திரைப்பட நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு மூ சி பூரணிங்கம் பிள்ளை தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ராபர்ட் எஃப் கனடி அமெரிக்க செனட்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜார்ஜ் ஸ்னெல் நோபல் பரிசு பெற்றவர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வி கே சமரநாயக்கர்